அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான கதையோட பேரு சுவையான கத்திரிக்காய் அரசர் கிருஷ்ண பக்கத்து நாட்டுல ஒரு அரசர் வந்து மிக நெருங்கிய நண்பராயிருந்தாரு அவர் ஒரு நாள் என்ன பண்ணார்னா அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தாரு அந்த பரிசுல என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிக சுவையான கத்திரிக்காய் கொஞ்சம் அனுப்பிச்சிருந்தார் இந்த கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இது கூடவே நான் வந்து இந்த கத்திரிக்காயோட விதையும் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் தோட்டத்தில் பயிரிட்டு சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கிருஷ்ணதேவராய் ரொம்ப ஆர்வமாக அந்த கத்திரிக்காயை வந்து சமைச்சி தர சொல்லி தன்னுடைய சமையல்காரங்கிட்ட சொல்லியிருக்காரு அவங்களும் அந்த கத்திரிக்காயை சமைச்சி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்தா அப்படி ஒரு அற்புதமான ஒரு சுவையான கத்திரிக்காயை அது வரைக்கும் வந்து கிருஷ்ணதேவராயர் சாப்பிட்டதே இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காரு உடனே அதில் அது கூடவே அந்த பக்கத்து நாட்டு அரசர் அனுப்பிச்சிருந்த விதைகளை வந்து தோட்டத்தில் பயிரிட்டு நல்லா கொஞ்ச நாள்லேயே அது வந்து செழிப்பாக வளர்ந்து ரொம்ப நல்லா கத்திரிக்காய் காய்ச்சி காய்ச்சி தான் உடனே அரசர் கிருஷ்ணதேவராயர் அப்பப்போ அந்த கத்திரிக்காயை வந்து நல்லா ருசியாக சமைச்சி சாப்பிட்றது யாருக்குமே தரமாட்டார் அவர் மட்டும் சாப்பிட்டுக்குவார் அதாவது அவரோட ஃபேமிலியில் உள்ளவங்க மட்டுமே சாப்பிடுவாங்க இதை ரொம்ப நாள் தென்னாளி ராமன் கவனிச்சுட்டே இருந்தான் அரசர் மட்டும் இந்த சுவையான கத்திரிக்காயை வந்து சமைச்சு சாப்பிட்றாரு அரசர்கிட்ட நம்ம கேட்போமா கேட்டு அவர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப அசிங்கமாயிடுமே அதனால் இன்னைக்கு எப்படியாவது இந்த கத்திரிக்காயை நம்ம சமைச்சி சாப்பிட்டு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் அன்றைக்கி நைட்டு யாருக்கும் தெரியாமல் அரசரோட அந்த பர்சனல் தோட்டத்தில் பூந்து தெனாலி ராமன் வந்து ஒரு பையன் நிறைய கத்திரிக்காய்களை பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்து வீட்டில் வந்து கத்திரிக்காயை சமைச்சிருக்காங்க அன்னைக்கின்னு பார்த்து கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காயில் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க ஆஹா சுவை ரொம்ப அற்புதம் அப்படின் சொல்லி தெனாலிராமன் சொல்லியிருக்காரு தெனாலிராமனோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தெனாலிராமனோட பையன் கூட ரொம்ப ரசித்து சாப்பிட்ருக்கான் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்கான் சாப்பிட்டு முடித்த பிறகு எல்லோரும் வந்து படுக்க போயிட்டாங்க அப்போ தான் தெனாலிராமனுக்கு ஒன்று புரிஞ்சுது நம்ம பையன் என்ன பண்ணுவான் நாளைக்கு போய் அவன் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் நாங்கள் அரசர் வீட்டு தோட்டத்தோடு சுவையான கத்திரிக்காயை நேற்று சமைச்சி சாப்பிட்டோன்னு சொல்லி எல்லார்டையும் சொல்லிடுவான் சொன்னான்னா அரசருக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு கண்டிப்பாக நமக்கு பெரிய தண்டனை கொடுப்பாரு அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தெனாலிராமன் என்ன பண்ணாரான் மனைவியை கூப்பிட்டீங்க வா சொல்லி கூப்பிட்டு ஒரு ஐடியா பண்ணாரான் அந்த ஐடியா என்ன அப்படின்னா பையன் தூங்கிட்டு இருக்கான்ல நல்லா அவன் மேலே ஒரு பக்கெட்டு தண்ணியை மோந்து ஊற்றிட்டாரு ஊற்றினோடனே அந்த பையன் தூக்கத்தில் முழிச்சு பார்த்து அப்பா என்னப்பா ஈரமாக இருக்குது என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ தான் வந்து தெனாலிராமன் சொல்லியிருக்காரு ஊரெல்லாம் ஒரே மழைப்பா எங்கே பார்த்தாலும் மழை பெய்யுது ஊரெல்லாம் வெள்ளம் போயிட்டுருக்கு எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சு மக்கள்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ஊரில் வெள்ளம் போயிட்ருக்கு ஒரே மழை எல்லா வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துடுச்சு வேணா வெளியில் வந்து பாறேன் அப்படின்னோடனே அந்த பையன் தூக்க கலக்கத்தில் அப்படி எழுந்திருச்சு வெளியில் வந்து எங்கேப்பா அப்படின்னு வந்து பார்த்துருக்கான் அப்போது வந்து தெனாலிராமன் ஒய்ஃப் ஏற்கனவே மொட்டை மாடியில் வந்து ஒரு பக்கெட்டு தண்ணியோடு நின்றுருக்காங்க அவங்க அந்த தண்ணியை வந்து அப்படியே அந்த பையன் மேலே ஊற்றுன உடனே ஐயோ அப்பா மழை பயங்கரமாக பெய்யுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் தலையெல்லாம் தோட்டிட்டு மறுபடியும் படு தூங்கிட்டான் இது நடந்து அடுத்த நாள் வந்து அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லார்டையும் சொல்கிறான் நேற்று எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் கூட்டு இது வந்து பக்கத்து நாட்டுலேருந்து வந்த இந்த சுவையான கத்திரிக்காய் வந்து அரசர் மட்டுந்தான் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காரு அதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா எங்கள் அம்மா நாங்கள் தான் சாப்பிட்ருக்கோம் வேறு யாருமே சாப்பிட்டதில்லை அவ்வளோ டேஸ்டான கத்திரிக்கான்னு சொல்லியிருக்கான் இது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லா எல்லாேருக்கும் தெரிஞ்சு போச்சு அங்கே இருக்கக்கூடிய வாத்தியாருங்க தலைமை ஆசிரியர் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அப்புறம் வந்து அது ஸ்கூல் விட்ட பிறகு எல்லா பசங்களும் எல்லா வீட்லேயும் போய் சொல்கிறாங்க ஸோ அந்த ஊர் ஃபுல்லாக அந்த தகவல் பரவிருச்சு தென்னாலி ராமன் வந்து வீட்டில் கத்திரிக்காய் சாப்பிட்டாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டாங்க கத்திரிக்காய் சாப்பிட்டாங்கன்ட்டு அது அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் தெரிஞ்சிருச்சு தாத்தாச்சாரியாருக்கு தெரிஞ்சால் பார்த்தாதான் அவர் பிரச்சனை பண்ணுறதுக்கு அவர் நேரடியாக கிருஷ்ண தேவராயத்தை போய் எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியாமல் உங்கள் தோட்டத்தில் கத்திரிக்காயை பறித்து அவங்க சாப்பிட்ருப்பாங்க அவங்க குடும்பத்துக்கே தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே தெனாலிராமனை கூப்பிட்டாரான் அரசர் நான் கேள்விப்பட்டது உண்மையா நீங்கள் தோட்டத்தில் வந்து கத்திரிக்காயை பறிச்சிட்டு போய் உங்கள் வீட்டில் எல்லோரும் சமைச்சி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரான் அப்போது தெனாலிரமன் சொல்லியிருக்கான் இல்லைங்கய்யா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நாங்கள் வந்து கத்திரிக்காயெல்லாம் நாங்கள் பறித்து சாப்பிடல அப்படின்னு போய் சொல்லியிருக்கான் தெனாலிராமன் பண்ண தப்பு தான் இருந்தாலும் தெனாலிராமன் வந்து ஒரு காமெடியன் அதனால் வந்து இதை நம்ம வந்து காமெடியாதான் பார்க்கணும் அப்போது தாத்தாச்சாரியார் சொன்னாரான் ஈவன் தெனாலிராமன் போய் சொல்கிறான் அவனோட மனைவியை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னா என் மனைவியை கூப்பிட்டு கேட்டாங்களாம் அவங்களும் சொன்னாங்களா எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சமையல் கிடையாதுங்க கத்திரிக்காய்க்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்ட்டாங்க உடனே தாத்தாச்சாரியார் சொல்கிறாரு தெனாலிராமனோட பையன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னோடனே அவனை கூப்பிட்டு கேட்டாங்களான் தெனாலிராமனோட பையனை கூப்பிட்டு என்னப்பா உங்கள் வீட்டில் கத்திரிக்காய் சமையல் நடந்ததா நேற்று கத்திரிக்காய் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டோடனே ஆ கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் எங்கள் வீட்டில் வந்து நேற்று ஃபுல்லாக கத்திரிக்காய் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்கான் உடனே வந்து பார்த்திங்களா பார்த்திங்களா குழந்தை பொய் சொல்லுமா அப்படின்னு இருக்கார் தாத்தாச்சாரியார் அப்போ வந்து தெனாலிராமன் கேட்டிருக்கான் ஏன்பா சரி சாப்பிட்டேன்னு சொல்கிற அதுக்கு பிறகு என்னெல்லாம் நடந்தது சொல்லு பார்ப்போம் நீ வந்து தூக்கத்தில் கனவு கண்டிருக்க கனவு கண்டதை வந்து நீ சொல்லிருக்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்பா இல்லைப்பா உண்மைதானேப்பா நம்ம கத்திரிக்காய் சமைச்சி சாப்பிட்டோமேப்பா நீங்கள் நானும் அம்மா எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம்ல அப்படின்ட்டுருக்கோம் இல்லைப்பா நீ கனவு கண்டுருக்கப்பா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்லியிருக்கான் இல்லைப்பா நான் எங்கேப்பா கனவு கண்டேன் நேற்று கூட நல்லா மழை பெஞ்சதுப்பா ஊரெல்லாம் வெள்ளம் போச்சு நான் கூட வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்து நான் கூட நனைஞ்சிட்டேனேப்பா அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தேன் மக்கள்லாம் போட்டில் போய்ட்டுருந்தாங்க என் கூட கூட நல்லா மழை பெஞ்சுது நான் மறுபடி போய் தோட்டிகிட்டு படுத்து தூங்குனேன் இல்லைப்பா அவ்வளோ மழை பேஞ்சது எப்படிப்பா நான் கனவு கண்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின் இருக்கான் அந்த பையன் அப்போ தான் தெனாலிராமன் சொல்லியிருக்காரு பார்த்திங்களா அரசரே நேற்று ஃபுல்லாக ஒரு சொட்டு மழை கூட பெய்யலை நேற்று எவ்வளோ வெயில் அடிச்சிது ஆனால் பாருங்கள் இவன் என்ன சொல்கிறான் ஊரெல்லாம் வெள்ளம் போச்சு மக்கள் போட்டில் போனாங்கன்றான் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துச்சு நான் நனைஞ்சு போயிட்டேன்றான் நல்லா கனவு கண்டுருக்கான் என் பையன் அதே மாதிரி கத்திரிக்காயும் வந்து சாப்பிட்டதான் கனவு கண்டுருக்கான் இது குழந்தை சொல்கிறதெல்லாம் போய் நம்ம சீரியஸாக எடுத்துக்க கூடாது அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லி தென்னாலி ராமன் சொன்னோன்னே கிருஷ்ணதேவராயிர கன்ஃபியூஸ் ஆகிட்டாரான் ஓஹோ இப்படி கூட இருக்குமோ குழந்தை வந்து அப்போ கனவு கண்டதான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாரான் கிருஷ்ண தென்னாலி ராமன் வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃபிட்ட சொல்லியிருக்கான் பாத்தியா நேற்று நான் பண்ண தந்திரத்தால பையன் வந்து மழை பெய்ஞ்சதுன்னு சொல்லி சொன்னதுனால நம்ம தப்பிச்சோம் இல்லைனா மாட்டியிருப்போம் அப்படின்ட்டுருக்கான் தெனாலிராமன் பொய் சொன்னது தப்பு இந்த மாதிரி பொய் சொல்லி அடுத்தவங்க தோட்டத்தில் இருந்து கத்திரிக்காய் பறித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தப்பு இருந்தாலும் வந்து தெனாலிராமன் வந்து ஒரு காமெடியன் அதனால் வந்து இதை நம்ம காமெடியாக எடுத்துக்கோம் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இந்த கதையை ஷேர் பண்ணுங்கள்